அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது திருவள்ளுவர் இல்லரத்தனுடைய பண்பையும் பயனையும் இப்படி சொல்லியிருக்கார் பண்புன்னா என்ன பயன்னா என்ன இந்த திருக்குறளை ஆழமாக தியானம் பண்ணணும் கணவனும் மனைவியின் இந்த குரலை வந்து பூஜை சொல்லணும் அப்படி சொன்னால் அவர்களுடைய மனசில் அவர்கள் அறியாமல் இந்த குணங்கள்லாம் வரும் ஆக கணவன் மனைவியை மட்டும் நேசிப்பவனாக பிறன் மனை நோக்காத பேராண்மை இருக்க வேண்டும் பிற பெண்களை கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது தன்னுடைய மனைவியை மாற்றம் நேசிப்பவனாக இருக்கணும் எல்லாரிடத்திலையும் அன்போடு இருக்கணும் மனைவியை நேசிப்பதற்கிடையில் குடும்பக் கடமைகளையும் சமூக கடமைகளையும் குறைவரச் செய்து முடிப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அறநெறிச்சாரம் அப்படிங்கிற ஒரு நூலில் இப்படி ஒரு பாடல் இருக்கு மருவிய காதல் மனையாளும் தானும் இருவரும் பூண்டுய்ப்பின் அல்லால் ஒருவரால் இல்வாழ்க்கை என்னும் இயல்புடைய வான்சகடம் செல்லாது தெற்றிற்று நின்று ஒத்த அன்புடைய மனைவியும் கணவனும் ஆகிய இருவரும் இருவரும் திருமணம் செய்து கொண்டு அறக்கடமைகளை செய்தாலன்றி அவர்களுக்குள் யாரோ ஒருவர் தனியாக செயல்பட்டால் இந்த இல்வாழ்க்கைங்கிற வண்டிக்கு ரெண்டு சக்கரம் அதில் மனைவி ஒரு சக்கரம் கணவன் ஒரு சக்கரம் இல்லாட்டி ஒத்த சக்கரத்தினால் ஓட முடியாது அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுகிறது தனியாக செயல்பட்டால் இல்வாழ்க்கையாகி அழகிய வண்டியானது செல்லாமல் தடைப்பட்டு நின்றுவிடும் ஆகவே இந்த குரட்பாவின் பொருளை நாம் திரும்ப திரும்ப சிந்தித்து சிறந்த இல்வாழ்க்கை வாழ்வதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் என்றென்றும் துணை நிற்கட்டும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது